வணக்க வழிபாடுகளை கடமைகளை ஏற்படுத்தி இருக்கு அந்த கடமைகள்ல நாங்க ரமதான் அவர்களுக்கு வசதி ஏற்பட்டதற்கு பின்னால அவர்களுடைய பொருளிலிருந்து இரண்டரை வீதம் தக்காத் கொடுப்பதும் மிக முக்கியமான ஒரு கடமை அதே கூட கொஞ்சம் வசதி கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்நாள ஆயுள்ள ஏதாவது ஒரு தடவை அந்த புனிதமான ஹஜ்ஜையும் முடிப்பது மிக முக்கியமான ஒரு கடமை மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் இந்த கடமைகள் அனைத்தும் கடமை ஆகியும் காரணங்களினால அது அவருக்காகவே மன்னிக்கப்படலாம் உதாரணமாக நோன்பெடுத்து கொள்ளுங்க நோன்பு கடமை பருவ வயது அடிஞ்சிட்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை ஆனா இப்பொழுது ஒரு ஆகமான பிரயாணத்தை செய்கின்றார் சுமார் எண்பது கிலோமீட்டர் மைல் உடைய தொலை தூரத்தை கடக்க போகின்றார் அவருடைய பிரயாணத்துல தொடர்ந்து நோன்பு பிடிப்பதை கொண்டு அவருக்கு சரியான சிரமம் கஷ்டம் என்றிருந்தால் நோன்பை விடுவதற்கு அனுமதி ஆனால பின்னால பதா செய்யணும் அதே மாதிரி நீங்கள் தக்காத்து எடுத்துக்கொண்ட ஒரு வருடத்திற்கு பிறை கணக்கூடிய அடிப்படையில ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட வேண்டும் உதாரணமா ஒரு ஆள் மொஹர் தலைப்பிறையில தன்னுடைய தொழிலையோ பிசினஸையோ ஆரம்பிச்சாரு அடுத்த வருஷம் தலைப்பிரையில தான் அவருக்கு ஜக்காத் கடமைக்கு முன்ஜினத்தினம் உதாரணம் ஒன்பது அல்லது முப்பதுல அவருக்கு இருந்து வந்த ஒரு மில்லியனுக்கு அவரு ஒரு கணியை வாங்கிச்சாரு தங்கிறதுக்கு அல்லது ஒரு ரெண்டு மில்லியன்ல ஒரு வீட்டை வாங்கிச்சாரு அல்லது ஒரு அஞ்சு லட்சத்துல ஒரு வாகனத்தை வாங்கிச்சாரு இப்ப அவரு ஜக்காத் கடமை இல்ல ஏன் ஒரு வருஷம் அவருக்கு நூற்றுக்கு ரூபாய் பூர்த்தி ஆகல ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாள் கலையே அதே மாதிரி ஹஜ்ஜ் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜ் கடமையாக இருச்சு ஆனா இப்ப அவருடைய ஹெல்த் உடம்புடைய சிச்சுவேஷன் சரியா இல்ல அவரால் அங்க போயிட்டு ஹஜ்ஜ செய்து விட்டு திரும்பி வரக்கூடிய வரும் வரைக்கும் அவனுடைய உடம்புடைய நிலம் ஆரோக்கியம் சீரில் அல்லது உடனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனா போறவாத வழிகள யுத்தங்கள் நடக்குது அந்த நாடுகளை தாண்டி போக முடியாது இந்த மாதிரியான கட்டங்களை ஹஜ் பிற்படுத்தலாம் தவறு வேலையில நோம்ப பிந்தி பிடிக்கலாம் தக்காத்துடைய நிபந்தனைகள் பூர்த்தியாக விட்டால் தக்காத்த பிற்படுத்தலாம் ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டா மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அது எந்த கட்டத்திலேயும் அந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை பராக சரி உள்ளூர்ல சரி நோயாளியாக சரி சுகமாக சரி இரவு நேரம் பகலுடைய நேரம் கடும் குளிர் கடும் எந்தாலும் சரி தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்ல மத்தமத்த அவள்கள் வேணுமென்றால் தான் ஒரு சலுகையை தந்திருக்கின்றான் பொறுத்த வரைக்கும் எந்த சலுகையும் அவனுக்கும் சலுகை இல்ல குறிப்பிட்டு அந்த மாணத்துள்ள பிரியருடைய தைமை தவிர அல்லது வருஷத்துக்கு ஒருமுறை அவள் குழந்தையை பெற்றிருக்குகின்ற அந்த நிபாசுடைய ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தை தவிர பெண் எந்த கட்டத்திலேயும் தொழுகைய விடையலாம் அவர்கள் எந்த கட்டத்திலையும் அவர்கள் பாடி காணதிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் தான் ஆகும் உங்களால அந்த தொழமுடியலாற்றி உட்கார்ந்து கொண்டு தொழுங்க உங்களால உட்கார்ந்து தோல்முடியாட்டி படித்துக் கொண்டு தொழுங்க நீங்க அப்படி எந்த ஆட்டம் அசைவம் ஒன்றுமே இல்ல படுத்த படுக்கையில இருக்கிறீங்க ஆனா தொழுகையை விட அனுமதி இல்ல நீங்க கூட கண்ணால ஜாதை செய்யணும் உதாரணமா தக்பீர் கட்டும் போது அப்படி கண்ண அமைக்கிறது கண்ணை என்ன செய்யறது மூடுறது அப்படி நீங்க சூரத்தில் நினைக்கிறது என்ன உடல ஓதையில அந்த மாதிரி ஒரு கட்டம் ஆனா சுய நினைவு சொன்னா இப்ப கூட கண்ணால் என்ன செய்யறது அந்த தொழுகையுடைய அர்க்காலங்களை செய்து கொண்டே இருக்கிறது அதுவும் முடியாட்டி கண்ணையும் ஒரு ஆளால மூடினா சொன்னா கல்பாடையாவது சொல்லணும் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே தண்ணி இல்ல என்று சொல்லி போனா மேலா அவருக்கு தண்ணி இல்லாத்தையும் மண்ணை கொண்டு தயும்பும் செய்யலாம் மண்ணும் இல்ல உதாரணமாவே இங்க வேற வேற மதுஹப வேற எதிரையும் அடிக்கலும் ஷாஃபி மதுஹபலத்தான் புழுதி உள்ள சுத்தமான மண் அதல்லாது இன்னும் சில மதுகபுகள்ல போனா மண்ணுடைய இனத்தை சேர்ந்தவரையும் தயும்பும் செய்யலாம் மண்ணுடைய இனத்தை சேர்ந்தது உலகத்தில் உள்ள படைக்க பத்தி அல்ல என்ன சொல்றான் மின்ஹா அலப்பெனாக்கும் நாங்க உங்களை மண்ணிலிருந்து தான் பிடித்திருக்கிறோம் அதனால இவ்வளவு மாடிப்படி அடிப்படையில தொடையில அடிச்சு தைமும் செய்யலாம் இப்ப நீங்க பிளைட்ல போறீங்க அப்ப ஒன்றுமே இல்ல அதில் அந்த மேல இடத்திலையும் உங்களை தைமும் செய்யலாம் உங்களுக்கு சுத்தமான மண் கிடைக்கல பலகையினை மதிக்கலாம் ஏன் பலக மரத்திருந்து வந்தது மரம் முடிந்தது மண்ணில் இருந்து இனத்தை சேர்ந்தும் செய்யலாம் மேலான பெரியார்களே கனவான் அதனால பிரயாணம் செய்கின்றோம் நாங்க மேல பிளைட்ல பறக்கிறோம் அல்லது கீழே அதாவது கப்பல்ல போய்கொண்டிருக்கிறோம் இங்க தன்மை இல்ல தைமும் செய்யலாம்னு சொல்லி யாருக்கும் அனுமதி இல்லை அந்த அளவுக்கு தொழுகை மிக முக்கியமான ஒன்று எந்த மற்ற எல்லா வணக்கங்களை அல்லாஹ் ஜிப்ரின் அலேஹி சலாத்து அவர்களை கீழே இறக்கி கடமையாக்கி வைத்தான் தொழுகையை மாத்திரம் நபி அவர்களை தன்னுடைய தர்பாருக்கு அழைத்தான் நபி ஏழுங்களை கடந்து போறாங்க நபி அவர்கள் அல்லாஹுடைய அரிசத்தாண்டி போறாங்க நபி அவர்கள் சிதனத்தில் முன் தாண்டி போறாங்க அல்லாவுடைய தர்பார் நபி அவர்கள் போய் நிற்கிறாங்க அல்லாஹுவை தன்பக்கம் அழைத்து நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக விசேஷமான ஒரு அமல்டா தொழுகத்தான் ஏகத்துவத்திற்கு பின்னால உலகத்திற்கு வந்த அனைத்து நபிமார்களுக்கும் அனைத்து உம்மத்தவர்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் அண்ட் தொழுகையுடைய அமைப்புல வித்தியாசமாக இருக்கலாம் இப்ப நாங்கள் போறோம் அதுல டிஃபரன்ஸ் இருக்கலாம் நாங்கள் முகருக்கு நாலு மகதேபுக்கு மூணு சுபகு ரெண்டு அந்த அரக்காத்துல அந்த நேரத்துல வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அனைத்து நபிமார்களுக்கும் அல்ல இந்த தொழுகையை கடமையாக்கிறது நதிமார்கள் என்ன மிருகங்கள் நதிமார்கள பறவைகள் அவைகள் கூட சொல்கின்றது குரான்ல அல்லாஹூ நடத்தல கேட்கின்றான் அலந்தம் நீங்க பார்க்கலையா வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அண்ணல்லாக யூசியமம் சித்தமாவா திவமன் கூட கூட வட்டமிட்டு நின்றே என்ன வ வனத்தில் உள்ளது கூறுகின்ற சூரியன்ஜிதா செய்வதாக ரஹ்மான்லோஷரு நட்சத்திரம் சரிதா செய்யுது மரம் சரிதா செய்கின்றது இன்னும் குரான்கள் வேறொரு ஆயத்துல பல நீதமான ஆயத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் எல்லாமே சரிதா செய்வதாக குறிப்பிடுகின்றார் வேணால பெரியார் கடையே கணவான் அதனால தொழுகை என்பது கடந்த காலத்தில் வாழ்ந்த அதிகமான நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்திரர்களுக்கு அம்மா சுபான இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார் عند انك حضرات موسى عليه الصلاه والسلام اخرجك الله القرانا قرئ ان اوحينا الى موسى باخي ان تبو عا لقومك ببني سرا بيوتا واجعل بيوتكم قبلته واقيم الصلاه அவருடைய சகோதரான நாங்க வகை அறிவித்தோம் நீங்க இந்த பட்டணத்துல உங்களுடைய கூட்டங்களுக்காக உங்களுடைய நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதரத் சாரா அலேஹி சராம் أبراك رؤية مني بحضرت حاجر عليه الصلاة والسلام أبراك اليوم حضرت إسمائيل عليه الصلاة والسلام أبراك اليوم عند مني ذا سنجار ومتر إدتنا زبتو منزة دعاتي دانك ربنا إني أكنت من ذريتي بباد غير ذي ذرع عند بيتك المحرم ربنا ليقيم الصلاة அல்லா மனித சஞ்சாரம் மற்ற எந்த மரங்களும் இல்லாத இடத்துல என்னுடைய நிலைநாட்டுவதற்கு அந்த வேலையிலும் அவர்களுக்கும் அல்லா உத்தரவிட்டான் நபி அவர்களுக்கு வந்த அதாவது கடைசி நபிக்கு முன்னால் வந்த நபித்தான் அவர்களும் என்ன கூறுகின்றார்கள் நான் உயிருடன் இருக்கும் காலம் எல்லாம் தொழும்படியும் தக்காத் தொடுக்கும்படியும் அல்ல என குற்றப்பட்டுத்தான் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதனால எந்த கட்டத்திலையும் தொழுகையிலிருந்து அல்லா மன்னிப்பு தருவதே இல்லை மற்ற வணக்கங்களுக்கு சில சில நேரங்களில் சில சில நேரங்களில் அல்லா மன்னிப்பு தரலாம் தொழுகையை பொறுத்தவரைக்கும் ஒரால் பாணிகாக அவர் மரணிக்கின்ற வரைக்கும் அவளுடைய அவருடைய உடலை விட்டும் உயிர் பிரிகின்ற வரைக்கும் தொழுகையை விட அனுமதி உலகத்துள்ள கட்டங்கள் ஆக பயங்கரமான ஒரு கட்டம் தான் யுத்தம் போர் நடந்து கொண்டிருக்கு ஜிஹாத் நடந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய படம் முஸ்லீம்களுடைய படம் மறுபக்கத்தில் இருக்குது அப்படி பயங்கரமான சண்டை நடக்கக்கூடிய நிலைமையில பாருங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லோலப்பட்டுக் கொண்டிருப்பாங்க தலைகள் கழுச்சிகள் உருண்டோடும் அங்கே இரத்தங்கள் கொட்டிக்கொண்டிருக்கும் மனிதர்களுடைய கைகள் கால்கள் அங்கே வெட்டப்பட்டு வீசப்பட்டு கிடக்கும் இந்த கட்டத்தில கூட அல்லாஹோ சுபானை விட அனுமதி தரல அப்பொழுதும் அந்த புறன்றா நீங்க என்ன முறையில் சொல்லணும் தொழுவுறது மாத்திரமல்ல குரான் யுத்தம் நடக்கக்கூடிய வேலையில் நீங்க ஜமாத்தா சொல்லுவும் எப்படி ஜமாத்தா சொல்லும் பெரிய ஒரு ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான் நீங்க அவர்களும் தன்னுடைய ஆயுதங்கள் ஏந்தி கொண்டிருப்பாங்க இமாமோட பின்னால் இமாமோட செய்வாங்க ஒரே ஒரு காத்த சொல்லுவாங்க தொழுதி என்ன செய்வாரு நிலையில வந்து நின்றுடுவாரு ஆனால் அந்த இமாமோட பின்னால் உள்ள என்ன செய்வாங்க அவசரமாக இரண்டாவது எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க அவர்கள் முடிச்சிட்டு மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி அதிசரிப்புல மாத்தி மாத்தி கூறப்பட்டிருக்கிறது கல்லோட பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய வேலையில அந்த போர் முனையுட அல்லா ஜமாத்துடைய தொழுகையை பற்றிய தெளிவுபடுத்த மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் கணேசர்களே அதனால தொழுகை அவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம் முழு உலகத்து வைத்து தான் நினைத்திருக்கின்றான் யாருக்கு அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம் எந்த சிக்கலாக இருக்கலாம் நவியுடைய காலத்துல வேகமா காத்தடிக்குது நவியங்க பள்ளியின் பக்கம் விரைவாங்க இதா அம்ருள் ஒரு முக்கியமான விடயம் நவியர்களுக்கு வந்துட்டா தொழுகையின் பக்கம் விரைவாங்க மனா செய்யலையா சூரிய கிரகணம் ஏற்பட்டு அல்லா தொழுகை கொண்டு இணைத்திருக்கின்ற அதனால் இன்றைக்கு உலகத்துறை இயக்கம் நேர்மாறு பட்டிருக்குது உங்களுக்கு இங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் இங்க கணடாளத்தன் மூணு தான் அதாவது என்ன இங்குள்ள அந்த அடுத்தது என்ன வெ நம்ப எப்ப மாதாது நாங்க ரெகுலரா இஸ்லாமிய முறைப்படி ஒழுங்கா வாழ்ந்தோம்டா உலகத்துடைய இயக்கத்தையும் அல்லா ஒழுங்காக்கிடுவான் இன்றைக்கு மனிதர்கள் மாறிட்டாங்க அவர்களுடைய நிலைமை மாறிடுச்சு அவர்களுடைய செயல் மாறிடுச்சு அதனால யாரும் எதையும் எதிர்பார்க்கா இப்போ ஒரு விதர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஒரு விதர் நாளைக்கு இன்னும் ஒரு வேதர் மழை பெய்ய வேலையில வெயில் வெயில் அடிக்கிற மலை ஒட்டு வேலையில மனிதர்கள் மாறிட்டாங்க அதனால உலகத்துடைய நிலைமையையும் அல்லாஹ் மாத்தி விட்டார் மேலான பெரியார்களே கணவான் கணேஷ் அவர்களே அதனால முழு உலகத்துடைய இயக்கத்தை அல்லாஹூசு தெலுகையை துருகே கொண்டு இணைத்து வைத்திருக்கின்றார் வித்தியாசமே தொழுகே வருவது தான் சமன் தரக்கொழுகை விட்டுவிட்டாரோ அவர் காசிராகி விட்டார் அவருக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் எந்த சம்பந்தமும் இல்ல உண்மையில நாங்க பார்க்கலாம் எங்களுக்கும் அந்நியங்களுக்கும் மத்தியில என்ன டிஃபரன் நட உடேல மாத்தமேக்கறா எங்கில மாத்தமேக்கா எங்க வெளியில போகும் யாருக்கா தெரியாது அந்த அளவுக்கு முஸ்லீம் அந்நியவர்களோடு வித்தியாசம் தான் அவங்க சொன்னாங்க தொழுக யாரு தொழுகையை விட்டுட்டாங்களோ அவர்களுக்கு விசலாத்தில எந்த பங்கும் இல்ல எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் பின்னால ஏகத்துவத்திற்கு பின்னால மத்தரவு அது அகளுக்கு கடமையாக்கிய கடமைகள் விருப்பமான ஒரு அமல் என்ற மேலான பெரியார்களே கனவான்களே சகோதான் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் தொழுக அதனால அந்த அமலக்குமார்களை நாங்க கேள்வி பண்றோம் மணக்குமார்கள் படைக்கப்பட்டது எந்த இடம் கூட காலியாக இல்ல அந்த இடத்துல ஒரு மலச்சி இல்லாமல் அந்த அளவுக்கு வானத்திலாம் மணக்குமார்களை நிரப்பி இருக்கு ஒவ்வொரு மலக்குமார்கள் சிலர்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் நின்ற நிலையில சிலர்கள் இருக்கோ அல்ல சிலர்கள் சஜிதாவுல சிலர்கள் இருப்பல அதனால் மிகவும் விருப்பமான ஒரு அமல்கள் கொஞ்ச முன்னப்பின்னாக இருந்தாலும் அந்த தொழுகையை கொண்டு மற்ற அமல்களை சிலவே அல்லா குற்றம் இருக்கலாம் ஆனால் ஒரு சரிவர தொழுகையே பேணிதலா தொழுது வரல அதனால கெட்டு விட்டால் அமல்களும் என்று கூறக்கூடிய அளவுலே கணவான் கணேஷ் அவர்களே இஸ்லாத்துல தொழுகையை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்ன மாதிரி தொழுகையுடைய முக்கியத்துவத்தில் நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஈடுபட்ட மாதிரி வேற எந்த அமலிலையும் வணக்கத்திலேயும் நபி அவங்க இந்த அளவுக்கு padahal மேலான பெரியார்களே கணவங்களை சகோர்களை கொஞ்சம் கொண்டு பாருங்களு பாவங்கள் என்ன மன்னிக்கப்படுது ஒரு ஆள் முகத்த கழுவுராறு முகத்தாட செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது பின்னால முழங்கை வரைக்கும் கழுவுறாரு அலாட செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது பின்னால தலைம சகசீரா சொன்னாங்கரம்பித்தது முதல் எழுதி வரைக்கும் அவருக்கு ஒவ்வொரு உறுப்புகளை கழுக கழுக கழுக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு பின்னால் தொழுது முடித்தவுடன் அட வந்து புதுவ எடுத்தர்க்க பின்னால கொன்ன வாணத பாத்து அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவਾਬீன் வ ஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வ ஜஅல்னி மின உபாadik அஸ்ஸாலிஹீன் இந்த துஆவு ஓதின நபி அவர்கு சொன்னாங்க அவர்க்காகவே இந்த அல்லாஹ் துர்க்கதுட எட்டு வாக்கல் கரியம் தரந்து கொடுக்ககன் அவர் செய்து வருகின்றார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா ஒரு நன்மை கொடுக்கின்றான் ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான் இப்ப பள்ளிக்கு வந்திருக்காரு ஆனா தொழுகல்ல இன்னும் நிறைய சொன்னாங்க அல்லாஹோடைய பள்ளியில தொழுகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு தொழுக நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கு பள்ளியில சும்ப தவிக்கிறார் கொடுதல்ல சிக்கல் செய்யல்ல வனங்கள்ல வெறுமனை அல்லா கூடிய பள்ளியில அடுத்த ஒரு தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நபி அவங்க சொன்னாங்க அவருக்கு சொல்லு அதனுடைய நன்மை கிடைத்துவிடும் இப்பொழுது அவர் அல்லாஹ் அக்பர் என்று தீர் கற்றுகின்றார் பின்னால வச்சிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மகா பெரியவன் என்னுடைய தொழில் பெரிசு இல்ல என்னுடைய ஜொப் பெரிசு இல்ல என்னுடைய வீடு பெரிசு இல்ல என்னுடைய மனைவி மக்கள் குழந்தைகள் பெரிசு இல்ல உலகத்திலுள்ள அனைத்தும் சிறியது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மகா பெரியவன் இப்பொழுது என்ன செய்ய என்ன செய்யறாரு பேசிக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய ரப்புடன் இப்பொழுது இவர் என்ன செய்யறாரு சூரத்து சொன்னவுடன் அவனுக்கு அல்லா பதில் கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான் இவர் அல்ஹம் கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்னுடைய அடியான் என்னை தூய்மைப்படுத்தி விட்டான் மாணிக்கி யோமி அல்லா கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்னை வலிப்படுத்தி விட்டான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் இப்ப என்று கூறக்கூடிய வேலை அல்லா கூறுகின்றான் இடம் தான் எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்தியிட உள்ளது இந்த இடம் எனக்கும் என்னுடைய அடியானுக்கு மத்திய அடியான உன்னையே வணக்குகின்றோம் இது வரைக்கும் அல்லாவுக்குரியது உதவி தேடுகின்றோம் இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றான் என்னுடைய அடியான் என்னிடத்தனை எதற்கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுக்குகின்றேன் மேலான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே இப்பொழுது முஸ்தான் எங்களுக்கு நேரான வழியை காத்து யாருடைய வழித்தல் அதினா நான் தாளே நீ யாரின்ோ நீன் மீது செய்தாயோ அந்த நல்ல நபிஹிங் உங்களுடைய கோபத்திற்கு உள்ளான வழி அல்லா எங்களுக்கு வழியை காட்டு இப்பொழுது அவர் பின்னால சூரா ஊதரா பின்னாலுக்கு போறாரு மகத்துவமான மிக உயர்ந்த என்னுடைய அல்லாஹ் உலகத்து சொந்தக்காரர்கள் எழும்புற நீங்க மேற்பட்ட மணக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதான் என்னுடைய கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க ஓதி நீங்களோட வாயால் அரப்பதால் அக்கல் ஹம் இதனுடைய நன்மையை நான் எழுதுவேன் நான் எழுதுவேன் என்று புகாரில வருது முப்பதற்கு மேற்பட்ட மலக்குமார்கள் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சொன்ன பின்னால் அவர் கோராரு சஜிதாவுக்கு நபியவங்க என்ன சொன்னாங்க முகத்தை கொடுத்து வைக்கிறாரு அல்லாவுடைய ரஹ்மத்துக்கு முன்னால நான் ஒன்றுமே இல்லா நீ என்னுடைய ஜமான் நான் அடிம நபிய அவர் சொன்னாங்க அத்தாஜி ரஹ்மான் சஜிதா செய்யக்கூடியவர் ரஹ்மானுடைய ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டம் சஜதா தான் அதனால தான் சஜிதாவுங்களை கேட்கிற துவா மிக விசேஷமா கபூர் சேவைப்படுவதற்கு நெருக்கம் அந்த சஜிதாவுட தொழுகையில தமிழ்ல கேட்கல தொழுகேல அரபிய தவிர வேற எந்த பாஷையையும் யூஸ் பண்ணேலாம் அல்லாஹூ அக்பர் என்று தற்பீர் கட்டணத்திலிருந்து சலாம் குடுக்கிற வரைக்கும் அரபிய தவிர வேற எந்த பாஷையும் யூஸ் பண்ணேனா வாயால சொல்லேனா வேணுமன்றா நினைக்கலாம் அல்லது அரபியான தேவைப்பட்ட துவாக்களை எவ்வளவு மேலும் உங்களுக்கு தேவையோ ஓத முடியுமோ ஓதலாம் ஏன் நவிய சொன்னாங்க அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கட்டம் சஜிதா மேலான பெரியார்களே கனவாங்களே சகோதரே வேற எந்த ஏதாவது வணக்கங்களுக்கு கிடைக்குமா இவரோ பெரிய பாக்கியங்களோட பள்ளிக்கு நடந்து வாராரு அவருடைய உடல் பயிற்சி வேற ஒழுங்கம் தொழுவையம் இஸ்லாச்சல் அல்லா சுத்தத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நடக்கிறதுக்கு அதற்கும் நன்மையும் கிடைக்கிது அவருக்கு உடற்பயிற்சியும் கிடைக்கிது ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் அந்த தொழுகே தவிர வேற எதற்குமே இல்ல மேலான பெரியார் யாரும் விடுவதற்கு அனுமதி இல்லிக்க நினைக்கிறது வீட்டுல தான் தொழையணும் சபர் போட நினைக்க நாங்க எப்படி சொல்லுறது செய்யறல்ல அங்க சாப்பிடுறது இல்ல அங்க குடிக்கிறல்ல அங்க வெளிவாசலு போறல்ல எங்களை பெண்கள் நினைக்கிறது சபர்ல நாங்க எப்படி சொல்லுறது மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே தப்பராக இருக்கலாம் உள்ளூராக இருக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டா அவங்க கலைச்சு கலைச்சு கலைச்சு அல்ல பாதுகாக்கணும் நீங்க இந்த லோக்கல் டெலிபோன் புல் ஃபிரீ எங்க பெண்கள் போன் எடுத்துட்டா ஒரு ரெண்டரவர் கத கத கதான்னு கலைச்சு நீங்க செய்யற நன்மையே அறவர் நீங்க பேசுற பேச்சு அந்த அறவனுடைய நண்ப அந்த உண்ணரவனுடைய பேச்சுல பேசிடும் என்ன பிரி பண்ணிக்கிறாங்க அதை ஊர் உள்ள எல்லாத்த பத்தி பேசி முடிச்சிடும் அவர்களே அதுல நான் ஆரம்பத்தில குறிப்பிட்டேன் பெண்களுக்கு அந்த மாணவாய் பிரியருடைய தைம தவிர அதே மாதிரி குழந்தை பெற்றெடுத்த அந்த நிபாசுடைய நேரத்தை தவிர வேற எந்த சட்டத்திலேயும் ஒரு மயக்கத்தில் இருக்கிறாரு அப்படி அவருக்கு ஒரு சில சகோதரர்கள் வேலை தளத்தில் அனுமதி தாராங்களா இல்லையா உங்களுக்கு நூறு பாக்கணும் சொல்லி இல்ல அநேகமா நான் நினைக்கிறேன் இங்க அதாவது அதிகமா இந்த கெனடா லெஸ்ட்லயா கிப்ரா உங்களை பார்க்குறீங்க அநேகமா நூற்றுக்கு கால அதை நீங்களை தெரிவித்தீங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தமா அவ்வளவு சொல்லுறது ஓரளவு வெளியங்களை தெரியுது இந்த இடத்துல அசுத்தம் இல்ல இந்த இடத்துல சிறுநீர் கழிக்கப்படல இந்த இடத்துல மலம் கழிக்கப்படல இந்த இடத்துல நஜீஸ் இல்ல ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐம்பது வீதமான எண்ணம் வருது அந்த இடத்துல தொழுதர வேண்டியது மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதனால் எந்த கட்டத்திலையும் தொழுகையை விடுவதற்கு அனுமதியே இல்ல எந்த அளவுக்கு ஒரு நேரத்துடைய தொழுகையை விட்டுட்டாரு அவங்க அவசரமா சோபா செஞ்சிருந்த தொழுகை கலாசைங்க அவர் ஏழாறாரு இப்பொழுது அவரை ஜெயிலில் அடைக்கணும் அடைக்க அவருக்கு எந்த அளவுக்கு அடிக்கோணும் அவருடைய உடம்பில் இரத்தம் ஓடக்கூடிய அளவுக்கு அடிக்கோணும் அவர் ஜெயில இருந்தும் சோபா செய்கிறாரு அவர் இருந்தும் அவரை அழைத்து வைக்கணும் அபு ஹலீஃபா ரமத்துட கருத்து அதற்கு பின்னால் எங்களை இமாம் ரஹமத் ரெண்டு பேருடைய பற்றுவா ஒரு ஆக குறைஞ்சது துகருடைய தொழுகையை மகிழ்வு வரைக்கும் என்ன அந்த ஜெமவுடைய நேரம் வர மகரிப்புடைய தொழுகையா அடுத்த நாள் சுபக வரைக்கும் ஒரு ஜம்மு செய்யறாருந்தா தப்பன் இருக்கிற ஆக இந்த தொழுகையை அந்த நேரம் முடித்துகின்ற வரைக்கும் அவர் தொழுவல்லாம் அஹமது கருத்து படி மூணு நாள் சந்தர்ப்பம் கொடுங்க மூணு நாள் அவரை தொழவும் இல்ல மூணு நாள் அவர் சோபா செய்யவும் இல்ல அவரை பத்து செய்யுங்க அவருடைய கழுத்தை வைச்சிருங்க அவரை கொலை செய்திருங்க பின்னால என்ன செய்யுங்க அவரை குளிப்பாட்டி கவனித்து தொழுவிட்டு அடைக்கிருங்க ஆனா இமாம் அகமது முன் ஹம்பல் ரஹமதுவும் தேவல்ல அவரை இஸ்லாமிய மையவாதியில கூட அடக்க வேணாம் எங்கேயாவது அவடைய தூக்கி வீசுங்க இமாம் அகமது முன் ஹம்பல் ரஹமதுல்ல அவ் இவ்வளவு முக்கியமான ஒன்று மேலான பெரியார்களே கனவான்களே சகோக்களை அதில் எந்த தொழுகையை விடுவதற்கு ஒன்று இரண்டாவது கருத்து ஜமாத்தாங்களுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு ஹஜீஸ் ஆயத்தில் அல்லா என்ன கூறுகின்றான் அல்லாவுடைய தாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதி அந்த பிரகாசம் நூற்றுக்கணக்கான தடைகளை குறித்து அல்லாஹூ சுபானுவாள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்குகின்றான் முசையே அவர்கள் சொல்ல கருத்து உலகத்துல யாரு பள்ளியுடைய போய் கலந்து கொள்ளலையோ அவருடைய விடயத்தில் அல்லா இந்த ஆயத்திற்கு இருக்கின்றான் மைதானத்துல கோடான கோடான கோடி மக்கள் அல்லாவுடைய அந்த ஜோஜி வெளியாக கூடிய வேலையில சஜதா செய்வாங்க மாத்தஜதா செய்ய முடியாமல் அல்லா இவருடைய விளையத்தில் வந்தபுலுள்ள பல முக்கியமான இமாம்களுடைய கருத்து மாதிரி ஒரு ஊர்ல உள்ள ஜனாஜா தொடல்ல ஊருடைய மக்கள் எல்லாம் குற்றவாளிகள் ஒரு ஊர்ல ஜமாத்த நடக்கல அவங்க முஸ்லிம்கள் அதாவது கணிசமான அரவு இருந்து ஜமாத்தா தொடல்ல முழு ஊர்வாசிகளும் குற்றவாளிகள் இது பரது கிஃபாவுடைய அடிப்படையில் இன்னும் சில இமாம்கள் அதாவது பின்னால் வந்தே மாவங்களுடைய கருத்து தான் ஜமாத்த சுண்ணத்து மோக்கதா மிக முக்கியமான சுண்ணத்திலிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றார் இல்ல தகாபாக்குடைய கருத்துப்படி பள்ளிக்கு பக்கத்துல உள்ளவர் தனியார் தொல்லாவோட தொழுகையே கூடாது இருக்குதுக்கு பக்கத்தில் உள்ளவருடைய கூடாது என்று கூறக்கூடிய அளவுல ஜமாத்துடைய தொழுகைய இமாம்கள் மிக அதிகமாக வலியுறுத்தி கூடியிருக்கின்றார் அதனால தான் அவர்களுடைய மூன்று பேர்களை அல்லா லேனர் செய்கின்றான் அதுல முதலாவது தன்னுடைய கணவனை கோபப்படுத்திய நிலையில் இந்த பெண்மணி இரவு தூங்கி கொண்டிருப்பானோ அவளின் மீது அல்லாவுடைய தாபம் அடுத்த நாள் காலிற வரைக்கும் இறங்கிக் கொண்டே இருக்கும் நபர் தான் ஹயல் சொல்லியோ அவரின் அல்லாஹுடைய மிக முக்கியமானது என்பதற்கு மேலே சொல்ல அந்த ரெண்டு ஆயத் இந்த ஹதீஸ் அப்துல்லும் உண்மை மக்களும் முதலாவது காரணம் ரெண்டாவது இந்த பண்டிக்கு கூட்டிக் கொண்டு வாரத்திற்கு நான் கூலி கொடுக்கக்கூடிய அளவுல சரியான ஒரு கூலிக்காரன் எனக்கு கிடைக்கல்ல என்னாவது சம்பளம் கொடுக்கணும் அவர் கேட்கக்கூடிய அளவுல சம்பளம் கொடுப்பதற்குண்டான வசதி என்கிட்ட இல்ல மூணாவது காரணம் மதியனாவுல மிருகங்கள் இருக்கிறது காட்டு மிருகங்கள் இருக்கிறது இந்த மிருகங்களுடைய பயம் காட்டு மிருகங்களுடைய பயம் பண்டிக்கு கூச்சிக்கொண்டு போறது கூடிக்காரன் இல்ல மூணாவது என்னுடைய கண் பார்வையும் இல்ல யார சூழல்லாம் ஜமாத்தோட கொள்கையை விடுவதற்கு ஜமாத்தூரை சொல்லணுமா நபிங்க கேட்டாங்க பாங்கு சத்தமூட வீச்சு போகுதா ஆம் நபி சொன்னாங்க அப்படி இல்ல உங்களுக்கும் சலுகை இல்ல நீங்க எப்படி அந்த ஓரம் சுவர்களையோ மரத்தையோ பிடிச்சாவது வந்து ஜமாத்துல கலந்து கொள்ளத்தான் வேணும் மேலான பெரியாரளே கரே சகோல விடுவதற்கு அந்த மிருகங்களுடைய சித்திர மிருகங்களுடைய பயம் இல்ல ஆனா திருடர்கள் கொள்ளக்காரர்களுடைய பயம் உயிருக்கு ஆசத்தின் அனுமதி இந்த ரெண்டும் இல்லாத கட்டத்தில் ஆண்கள் ஜமாத்தை விடுவதற்கு அனுமதியே இல்ல ஆனா பெண்கள் ஆஹா பிறந்தது அவங்க வீட்டுல பெண்களுக்கு எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளோ அவர்களுடைய பொதுவா பெண்கள் வாரத்துக்கு இஸ்லாம் விரும்பல்ல எந்த அளவு பெண்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ள அந்த அறைக்குள்ள ஆண்கள் ஜமாத்தோடு இருபத்தேழு மடங்கு நன்மை கிடைக்கிற மாதிரி பெண்கள் வீட்டு அவர்கள் அறைக்குள்ள சொல்லுதான் மடங்கு நன்மை கிடைக்கும் அதனால ஆக விசேஷம் ஆனா இங்கே என்ன அந்த ரமதான்ல நல்ல விஷயங்களை கேட்கலாம் பயான்களை கேட்கலாம் மார்க்களை விளங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக ஒரு கட்டத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் பெண்கள் அவர்களுடைய வீட்டுக்கு உள்ள அறைக்குள்ள தொழுவது தான் சகோர்களே அதனால ஜமாத்துடைய தொழுகையை நாங்க சாதாரணமா நினைக்கிற ஜமாத்துடைய தொழுகை நாங்க அற்பமா நினைக்கிற அவசரமா வாறது முசல்லாம விதிக்கிறது ரெண்டு நாளை தொழுகிறது ஆ முடிஞ்சாள நீங்கதோ அது கூட காலையில் எழுபறத சொல்ல என்ன எத்தனை பேர் மூணு மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க ரெண்டரை மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க கடும் நாலு மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க அவரோட துணியாவுடைய தொழிலுக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு போயிடும் தான் இவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கத்திற்காக வேண்டி ஏன் அவங்களால் எழுப்பி போகிறா மேலான பிரியார்களே கணவார்களே அதனால ஒரு முடிவு ஒவ்வொரு நாளும் ஆக குறைந்தது ரெண்டு பக்து ரிஷாவையும் பஜரையும் நான் ஜமாத்தோட தொழுவேன் பள்ளியில வந்து தொழுவேன் பள்ளியுடைய தொடர்பு ஏற்படணும் பள்ளியில சம்பந்தம் ஏற்படணும் வந்து பின்னால மலக்குமார் அங்க ஜமாந்து ஏற்பட்ட மூடைய சகத்தோட மேலான பெரியாரளே அணேஷர்கள இழுத்து கொண்டு நடிக அவருடைய வயிற்றுக்குள்ள உறுப்புகள் எல்லாம் சின்ன பின்னம் படுத்தப்பட்டுருச்சு வாயாள பாட குடிச்சா அது வயிற்று வழியாள வெளியில வரும் அந்த அளவுக்கு மயக்கம் தெரிந்தவுடன் கேட்பாங்க நான் சுபகரன் முடிச்சிட்டேனா இப்படி மூணு தரவா நான்கு தலைவருக்கு பின்னால தான் தொழுது முடிச்சத சொல்றாங்க இந்த சுபவ தொழுகைய தொழுது முடிக்கிறதுக்கு உதவி செய்த அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி நன்றி செலுத்திறான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அதனால் அரம்தரில்ல ரமதான்ல நாங்கள் ஒரு அழகான பயிற்சி எடுத்தோம் ஒரு தொழுகை நாங்க தொழுகையும் விடல்ல நஷா தொலகையும் விடல்ல மொத்தம் அசர் மகிழி போன்ற தொழுகைகளையும் விடல்ல இந்த பயிற்சி ரமதால்ல மாத்திரம் அல்ல முழு வருஷத்திலேயும் வாழ்நாள் பூராவும் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த அமல்கள் எங்களுக்கு வந்துடும் இது வந்துருச்சு இதனுடைய பறக்கத்தை கொண்டு மற்ற அனைத்தையும் அல்லா லேசாக்குவான் ஆனா இது எங்கள் தவறல்ல இது வீணாக இருக்கா மற்ற எந்த அமல்கள் இருந்தாலும் இது வீணானதுனால அதை கொண்டு அல்லா குற்றம் பிடிச்சி விடுவான் மேலான பெரியார்களே கணவான்களே சகோக்களே கடந்த காலத்தில் உள்ளவங்களும் எந்த அளவுக்கு பேன சொன்னா அதன தீபம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சகாபி உலகத்துல நூத்தி வருஷம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அவர்கள் நூத்தி இருபது வருஷம் இருபது வயசு வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி அவர்களும் இருபது வயசு அறுபது வயசு ஜாஹி அறுபது வயசு இஸ்லாத்துல அஜீபு ஹாத்தம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜிரி ஒன்பதுல அவர்கள் வசாத்தானது அதாவது ஹிஜ்ரி முப்பத்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜிரி ஒன்பதுல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக் பின்னால உலகத்துல முப்பது வருஷம் வாங்கி இருக்கிறாங்க வருஷத்து எப்ப வயசு அவங்களோட தொண்ணூறாவது வயதிலிருந்து நூத்தி வயது வரைக்கும் ஹதீஸ் ஷரீஃப் அவங்க சொல்றாங்க கடைசி வேலையில எந்த நாள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் பாங்க சப்தத்தை நான் உதுவுடன் இருந்து கேட்டிருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ அந்த முதல் இன்று வரைக்கும் நான் வாங்க கேட்டது உணவு இல்லாம கேட்டதே இல்ல அந்த அளவுக்கு தொழுகையில அதனால முசையீப் ரஹமதுல்ல மிகப்பெரிய தலைவர் அவர் சக்கராத் சக்கரை சீரிக்கிறாங்க கேட்டங்க ஏன் சிரிக்குறீங்க சொன்னாங்க நாப்பது வருஷமாக சொல்லக்கூடிய வேலையில நான் பள்ளியிலேன் கடந்த நாற்பது வருஷம் முஹத்தின் பாங்கு சொல்றாரு அந்த பாங்க நான் பள்ளியில இருந்து தான் கேட்டேன் நான் ஒரு கண்ணால பாக்க அழுது அழுது அழுது ஒரு கண்ணா உங்க போயிருச்சு அந்த கட்டத்திலேயும் சைது அஹமத்துலேயே தொழுகையை விட்டதில்லை சரி அந்த காலத்துல நீங்க சொல்லும் நபியுடைய காலம் சஹாபாபுடைய காலம் தவி காலம் இப்பொழுதும் அலமது இல்லா எங்களை முன்னால வாழ்ந்த காலத்துடைய அந்த பெரியார்களை நாங்கள் அடிச்சு கொண்டோம் தான் இன்னும் தொழுகையில பேண்டுதலானவர்கள் என்று கொண்டுதான் இருக்கிறான் உங்களுக்கு தெரியும் டெல்லியில குதும்பினார் சொல்லி பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று இப்படி தாஜ்மஹாலோ அதே மாதிரி குதும்பினார் குதும்பினார் என்று சொன்ன ஒரு விசேஷமான கட்டிடம் அநேகமா நிழல் உடாத ஒரு கட்டடம் உலக முக்கியமான அதிசயங்கள் ஒரு அதிசயம் சொல்றாங்க அந்த குத்தும்பினாரை கட்டியவர் குத்துபுத்தின் பக்தியாரி ஷாக்கி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகான் குத்து பக்தியாரி ஷாக்கி என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த குத்தும்பினாரை அதனால தான் அவருடைய பெயரை வைத்தே குத்தும்பினார் என்று பெயர் வைக்கப்பட்டது அவர் ஒரு வித்தியாசமானிருந்து அவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து என்னுடைய தகஜை கூடாது இரண்டாவது பருவ வயதை அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் தவறி இருக்க கூடாது கண்டிஷன் அவர் பருவ அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அந்நிய பெண்ணை ஏறடித்து பார்த்து இருக்க கூடாது லேசான கண்டிஷனா ஏதாவது ஒரு தடவை கண்ணாடப்பட்டுவிடும் ஏதாவது தடவை அவருடைய முந்தின சுண்ணத்தை தவறி போய்விடும் ஏதாவது ஒரு கட்டத்துல வருது அல்லது தக்பல மணித்தியால கழியுது பல மணி நேரங்கள் உருண்டோடு இப்ப நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் போக போகுது மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த வசியத்தை நிறைவேற்றக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க இந்த மூணு கண்டிஷன் உள்ளவங்க யாரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அந்த வேலையில் ஒரு வயது மனிதர் அவருடைய முகத்தை கீழே போட்டு கொண்டு வரா ஆயிரக்கணக்கான மக்கள் குத்துபுத்தீன் பக்தியானுடைய ஜனாதா யாரும் துடிப்பாங்க எனக்கும் அல்லாவுக்கும் மத்திய மலைச்சு வச்சிருந்தேன் ஆனா நீ இந்த ரகசியத்தை குத்துபுத்தீன் காட்டி கொடுத்துட்டாயே நான் இந்த உங்களை ஜனாதாவ தொழுவிக் காட்டு நான் நினைக்கிறேன் எத்தனையோ நாள ஜனாதா தொழுவிக்காம அடக்கப்படாம இருக்கும் அந்த பயம் மட்டுமில்லாத்தே இந்த இடத்துக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு அந்த மனிதர் அவருடைய ஜனாதாவ தொழில் அந்த மனிதர் யாரு சுல்தான் அல் தமிஷ் ரஹமத்துல்ல அலே என்று சொல்லக்கூடிய புகலாய மன்னர்களில் உள்ள மிக முக்கியமான ஒரு மன்னர் முகராயிர மூன்று சகோதரர்கள் பங்களாதேஷ் பெரிய இந்த பரப்பளவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அவ்வளவு பெரிய ஒரு பரப்பளவுடைய அரசர் பாதுகாது தஹரீமா அவருக்கு தவறில்லை ஒரு அன்னிய பெண்ணை ஏறத்து பார்த்தது இல்ல அசருடைய முந்தின நாய்ந்த காத்து அவருக்கு தவறில்லை இவ்வளவு ஆட்சியில் இவ்வளவு பிஸியானவர் இவ்வளவு பேசியானவரும் அவரால் தொழுகையை விடாம தொலைநீதிமன்றத்தை ஏதோ ரம நாங்க பேணிதலா தொழுது நாங்க மனுசு வச்சா எவ்வளவு வேலைகளை சேருவோம் இதுலயும் நாங்க உறுதி அளித்தோம்டா இந்த தொழுகையை பேணிதலா தொழுறது கஷ்டம் இல்ல இதற்கு நேர் மாற்றமால்தான் எங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு குவைத்திலிருந்து ஒரு ஜமா ஜோடான்னு போகுது ஜோடான்ல தர்கான்னு சொல்லக்கூடியவர்களிடம் நாங்க கூட வேலை அந்த தர்காவுல ஒரு அந்த குவைத்துடைய ஜமா முக்கியமான ஒரு ஷேக் வந்தேகிறாரு வெள்ளிக்கிழமை தினத்தன்று இப்பொழுது அவங்க ஜும்மா தொழுதாச்சு இப்பொழுது ஊர் மக்கள் வந்து அந்த ஷேகிறாங்க எங்கட காலையில அறவிகள் அதிகமா மூத்தானோட நிறைய அடைக்கிருவாங்க அவர் அடக்கிறதுக்கு நாங்க கபரு தோண்டினோம் ஆனா அந்த கபரை தோண்டிடுறதோட கபருட பெரிய ஒரு பாம்பு உண்டு அந்த பாம்பு இரண்டு நிறத்தில் உள்ள பயங்கரமான பெரிய மணப்பாம்பு மாதிரி ஒரு பாம்பு இப்ப நாங்க என்ன செய்ற அந்த சொன்னாரு இங்க ஒரு இருநூறு அடி தள்ளி அதே வையவாடில இன்னும் ஒரு கபரை தோன்றுங்க கொஞ்சம் இருநூறு அடி தள்ளி இன்னும் ஒரு கபரை அந்த கபரை தோண்டி முடிச்சதோட பார்த்தா அதே மாதிரியோட பாம்புன்னு இந்த கபருக்குள்ளே இப்ப அங்க போய் பார்த்தா அங்கேயும் இருக்குது இங்கே இருக்குது ரெண்டு கபர் ரெண்டு பாம்பு வந்து சொன்னாங்க என்ன செய்ற சொன்னாங்க ஏழுமண்டா நீங்க ஏதா பெரிய கம்புகள் தடிகளை கொழஞ்சு மெதுவா கபுருக்குள் இருக்கிற பாம்பு எடுத்து வெளியில கூட்டு இந்த வாலிபல அடக்குங்கன்னு சொல்லி இப்ப அதே மாதிரி செஞ்சாங்க அந்த பாம்பு ஆட்டம் இல்லாம அசேவு இல்லாம அப்படி இருக்குது வேளாண் பெரியார்களே கணவான்களே என்ன செய்யறாங்க அந்த வாலிபரை கொண்டு போய் அந்த கபுல வைத்தல் தான் தாமதம் இந்த பெரிய ஜென்ரேட்டருடைய சத்தம் மாதிரி அந்த பாம்பு நல்லா ஆண்டி அசைந்து முழு புழுதிய புரட்சி கொண்டு அந்த கபருக்குள்ள போய்த்து எந்த அளவு கண்டா அந்த கஃன் செய்யப்பட்டிருந்த வாலிபனுடைய முள்ள கடிக்கிற சத்தத்தை உள்ளவங்க கேட்டிருக்கிறேன் அந்த கபனுக்கு போய் அவருடைய உள்ளுகளை கடிக்கக்கூடிய சப்தத்தை கிட்ட இருக்கணும் கேட்டிருக்கிறாங்க வேற வழியில் அவங்க சொன்னாங்க வேற வழியில் அப்படி அடக்கி விட்டுட கண்டு அடக்கிட்டு அவங்களோட வாப்பாட்டை பிச்சு கேட்கிறாங்க ஏன்னு கூட மகன் உலகத்துல ஏதாவது பாவம் செஞ்சு தவறு செஞ்சு கொண்டிருந்த பாப்ப சொன்ன எனக்கு இருந்த பெருஷ தெரியல்ல சொல்ல மாட்டான் நேரத்துக்கு தொழில பழக்கமே இல்ல அந்த உண்டு தான் இருந்தது மேலான பெரியார்களே கணவர்களே சகோக்களே அல்லா எங்களை எல்லாத்தையும் மீண்டும் பயங்கரமான தண்டனை இருந்து பாதுகாக்கணும் அதனால நல்ல நேரத்துல எங்களை வந்திருக்க கூடிய ஆண்களும் நல்ல ஒரு முடிவுக்கு வாரது வந்திருக்கிற பெண்களும் நல்ல ஒரு முடிவுக்கு வாரது நாங்க இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய எண்ணங்கள் நான் என்னுடைய தொழுகையை விடமாட்டேன் சொல்லி வந்திருக்கிறோம் எல்லாரும் ஒரு உறுதியான எண்ணத்தை இந்த புரிதமான நிலத்தில் எடுப்பதற்கு நாங்கள் எல்லாம் உறுதியாக நீ திருப்போமா உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி அடிப்படையில வாழ்வதற்கு கொஞ்சம் அமல்களை செய்தோம் வணக்கங்களை செய்தோம் வந்தோம் விட்டு விடாமல் யா கடைசி வரைக்கும் யா பரியம் வரைக்கும் இந்த அமல்களை பேணுதலோடு தொழுகையை பேணுதலோடு ஜமாத்தோடு சொல்வதற்கு உதவி செய்வாயாக எங்களோட தொழுகைகளுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறோ யாழ் அந்த இடைஞ்சல்களா அவைகள் அகற்றி பேணக்கூடிய நல்லதார்களை மாதத்தில் யார் யாரெல்லாம் சேர்த்துக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் நரகத்தை ஒடுமுறை செய்தாயோ அவர்கள் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி ஜீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து யாரெல்லாம் அனைவர்களுடைய முடிவை நல்ல முடிவாகி نمعني برخلكم جنة الفردوس يندر سوركتين سباق <تصفيق> وآيات وصلى الله وسلم على تيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين هذا ودي نور مكيمان وشيء مارندرشي إبعنا سيلا سهودره الوارانغا كنية بنديتان وارانغا قرآن كيه کرتن ولو كورو تايم کرتن رمضان لتان هذا ودينا كريسي طلوه اللم مرنجي بيان بيان ود مكيم طلوهتان எதுக்கு முக்கியத்துவம் என்ன செய்ய சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க ஆரம்பத்தில் எல்லா இடத்துக்கும் முதல்ல தல்வாராங்க ஆனா எங்களை சகோதரர்கள் நேரம் போக போக தன்வாராங்க அதனால டைம் கிடைக்கல அந்த முழு குரான் தொழுகையாவது கேட்டு முடிச்ச முயற்சி செய்ய அதனால அடுத்த அடுத்த வருஷங்கள் காலம் தாமதம் அந்த நன்மையும் கிடைக்கும் அதனால அடுத்த வருஷங்கள்ல இதில் ரொம்ப கவனம் எடுத்து நேரத்தோட ஏழை மணிக்கு அஞ்சுக்கே வந்து சேருவதற்கு எல்லாரும் முயற்சி செய்யுங்க வேற ஏதாவது இந்த சித்தியில் என்ன முடிவு எடுத்துகிறாரோ அதுதான் சௌதியு நேரத்தில் எல்லாத்தையும் அப்படி ஒன்றும் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்குது எந்தெந்த நாட்டுல அவங்க அந்த நாட்டுல அதாவது ஒரு ரெண்டு நாட்டுக்கு பக்கத்துல துணை தூரம் அதிகமா இருக்குது அந்த நாடு அவங்க தனியா முடிவு செய்வாங்க இந்த நாடு எந்த அளவுக்கு சவுதியில் உள்ள மிக முக்கியமான அப்துல் அஜீஸ் பின் பார் பல வருஷ காலமாக முக்தியா இருந்தவர் சமீப காலத்துல தான் அவர் வப்பாத்தானா அவருடைய எழுதி இருக்கிறாரு முதல் இன்று வரைக்கும் ஒவ்வொரு நாட்டவர்களும் அவர் அவர்களுடைய நாட்டுள்ள உள்ளவர்கள் பிறையை பார்த்து தான் நோன்பையும் முடிவெடுத்திருக்கிறாங்க அதனால அதையே தான் என்னுடைய தீர்ப்பாக அழிக்குகின்றேன் சவுதியுடைய முஃப்தி அப்துல் அஜீஸ் பின்னு சொல்லக்கூடிய பெரிய முஃப்தி அவங்க அவர்களுடைய ஒரு கிட்டாபில எழுதியிருக்கிறாங்க சவுதியாங்க சிக்காகோல கண்டிட்டாங்க அதனால உலகத்துல எப்படி ஒரே நேரத்துல ஒரு இங்க ஒரு பிற நாள் அங்க ஒரு பிறநாள் அதெல்லாம் தலைப்பிச்சு கொள்ள வேண்டிய தேவையில்லை இதுல ஆக முக்கியமான அம்சம் எந்த நாட்டுல சூரிய சந்திர அதாவது சூரியனுடைய உதயமும் சந்திரனுடைய உதயமும் வித்தியாசப்படுமோ அவர்களுக்கு தொழுகையுடைய நேரம் நோன்புடைய நேரம் வித்தியாசப்படத்தான் செய்யும் முழு உலகத்தில் சூரியன் ஒரே நேரத்தில் உதயமாகுது சந்திரன் ஒரே நேரத்தில் உதயமாகுது சொல்லுங்க அப்படினா முழு உலகத்தில் என்ன ஒரே நேரத்தில் நோன்பு பிடிக்கிறது ஒரே நேரத்தில் பிறந்தார்கள் ஆனா சந்திரனுடைய உதயம் வித்தியாசம் சூரியனுடைய உதயம் வித்தியாசம் தொழுகையுடைய நேரமும் வித்தியாசப்படும் நோன்புடைய நேரமும் வித்தியாசம் படும் நேரமும் செய்யும். நபியுடைய எந்த ஒரு ஹரிசும் இல்ல முழு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் கொண்டாடமேல் முழு ஸ்கரண்ட் எங்கேயுமே இல்ல ஒரே நேரத்தில் கொண்டாடும் எழுதப்பட்டது முடிவு செய்யணும் நாளைக்கு பிறநாள் கொண்டாடு தலைப்புறையை கண்டுட்டா பண்ணும் அனுமதி இருக்கு மக்காவுட்ஜத்து என்ன வெள்ளிக்க செய் பக்காள இந்த மக்காவுக்கு மதியனாவுக்கு மேல நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அந்த காலத்துல சரி வாகனம் இல்ல அவங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பி பத்து நாள் போல செய்தி அனுப்புறதுக்கு ஒரு ஆள் குதிரையில பேசி வந்து சொல்ல இல்லாதா அப்படி மக்காவுல வெள்ளிக்கிழமை மதியனாவுல சனிக்கிழமை நினைஞ்சிரு அதனால இதை நாங்க பேசு குழப்பி கொண்டவன் தேவையில்ல யாராவது அவங்க நேரத்தோட வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிச்சிட்டாங்க நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க எங்களுக்கு அது கொண்டு தீர்ப்பளிக்கல அதை அவங்கள்ட தான் பாத்துக்கோம் அவங்க எங்கள்கிட்ட கேட்டு நம்ம பிடிச்சாங்க இல்லையே அதை அவங்க பாத்துக்கோது நாங்க பொதுவாக எங்க சகோதரர்களுக்கு என்ன சொல்ற அதெல்லாம் ஒரு நாட்டில் எடுக்கிற முடிவு தான் முடிவு அவங்க ஏதாவது தவறா எடுத்துட்டாலும் வல்லா காப்பாத்தனும் எல்லாருடைய தவறும் அவங்களுடைய கசன் வரும் அப்படி அவங்க ஏதாவது தவறா முடிவு எடுத்துட்டாலும் நாங்க அதாவது பெருநாள் கொண்டாட வேண்டிய நேரத்தில் முடிவு எடுப்பாங்க நாங்க நோன்பு ஒரு நாள் பிந்தி பிடிச்சிக்கிறோம் அதனால இப்ப இருபத்தி எட்டு நோம்புத்தா நாங்க பிடிச்சிக்கிறோம் நாளைக்கு நூற்றுக்கு நூறு புற எங்க தெரிப்பட்டுருச்சு எங்கட சிற்சியில எங்கட நாட்டுல அதனால நீங்க நாளை பெருநாளை கொண்டாடுங்க இன்னொரு நோம்ப கலாசைங்க மா மேலான பெரியார்களே கணவான் கணேஷர்களே அதனால சவுதி எங்களுக்கு ஆதாரம் இல்லை எங்களுக்கு ஹுரான் ஹதீஸ் ஆதாரம் எங்களுக்கு ஹிமா ஆதாரம் எங்களுக்கு எங்கள நான்கு இமாம்கள் இந்த காலத்தில் உள்ள உளமாக்கள் அது சவுதியுடைய உளமாக்கராக இருக்கலாம் எமல் உள்ள உளமாக்கராக இருக்கலாம் தக்குவமான உணமாக்கல் தான் எங்களுக்கு ஆதாரமாயிருக்கிறாங்க இந்த நாட்டுல உணமாக்கல் என்ன டிசைட் பண்றாங்களோ மசூரா முடிவெடுக்கிறாங்களோ அதுல செயல்படுறதுல தான் கையு அந்த அடிப்படையில் நிமிஷம் தான் நாங்க நடந்து கொள்வோம் ஷால்லா பிறந்தாள் சொல்லுங்க காலையில எட்டு மணிக்கு நாளைக்கு சான் ஹெலார் கமிட்டி கூடுவாங்க